வணக்கம் வா இது டெய்லி வைஸ் வழங்கும் நவீன இஸ்லாமிய சிந்தனைகளின் முன்னோடி இன்று நாம் பார்க்க இருக்கிறது உஸ்தாத் ஹம்மத் குத்து இஸ்லா நூற்றாண்டின் மிக முக்கிய ஆளுமைகளில் ஒருவராக இருந்தவர் உஸ்தாத் ஹம்மத் குத்துப் இவரிடம் ஏப்ரல் மாதம் நான்காம் தேதி மக்காவில் ஸ்மரணமானார் இந்நாளில் என்ன ஆயிருந்தது ராஜு கட்டுமையில் அவரது வாழ்க்கை வரலாற்றை நாம் அனுப்பவில்லை அவரது இஸ்லாமிய உலகம் ஆரம்பித்த போது அவற்றில் மேற்கத்திய சிந்தனை நிரப்ப முனைந்தது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரங்களுக்கு பின் வந்த காலங்களில் மேற்கத்திய உலகமயமாக்கல் துரிதமாக்கப்பட்டது இஸ்லாமிய உலகம் அவர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டது இஸ்லாம் வலுவிழக்க மேற்கத்தையர் மனித சிந்தனை வலுப்பெற ஆரம்பித்தது இஸ்லாமிய புனர் நிர்மாணிகள் காலம் தோற்றம் பெற்றனர் இவர்களில் ஒருவர் உஸ்தாத் முகமது குத்துப் முகம்மது குத்துஃபின் சிந்தனைகளை நாம் இரண்டாக பெருத்து பார்க்க முடியும் ஒன்று மேற்கத்தையர் சிந்தனையை கட்டியழுத்துவதில் பெரும் பங்களிப்பு செய்த சிந்தனை முகாம்களை அறிவு பூர்வமாக து இஸ்லாமிய சிந்தனையை நவீன காலத்தில் முன்வைப்பதற்கான அடிப்படைகளில் விளக்குது மேற்கத்திய சிந்தனையை விமர்சித்தல் என்ற அடிப்படையில் மேற்கத்தியை ஒட்டுமொத்தமாக ஜாகிலியா என்ற சொல்லினூடாக விளக்குகிறார் உஸ்தாத் முகமது புதீர் என்பது கடவுள் பிரபஞ்சம் மனிதன் வாழ்வு என்பவற்றுக்கிடையிலான தொடர்பை பிழையாக விளங்கிக் கொள்வதாகும் என விளக்கும் அவர் நவீன ஜாகிலியத் என்பதன் மூலம் நவீன மேற்கட்டையை குறிப்பிட்டுவிட்டு விவாதிக்கிறார் ஜாகிலியத் தலைப்புகள் விளக்க போதுமானது நவீன ஜாஹிலியத்தின் அடையாளங்கள் சிந்தனையில் ஏற்பட்ட குழப்பம் நடத்தைத் தொடர்பு அரசியல் பொருளாதாரம் சமூகவியல் பண்பாடு ஆண்பன் தொடர்பு கலை இலக்கியம் ஏனைய அனைத்து இஸ்லாம் அவசியமானது ஏன் அவர்கள் இஸ்லாத்தில் வெறுக்கிறார்கள் நேற்றத்தைய சிந்தனையை கட்டியெழுப்பிய சிந்தனை முகாம்களை அறிவுபூர்வமாக அணுகினார் அவர் குறிப்பாக பரிணாம வளர்ச்சி கோட்பாடு மார்க்சின் வரலாற்றுக்கான பொருளாதார விளக்கம் உளவியல் விளக்கம் குறிப்பாக ஆண் பெண் தொடர்பு பற்றிய விளக்கம் சமூகவியல் விளக்கம் என்பவற்றை தனது புத்தகங்களில் அதிகமாக ஆய்வுக்குட்படுத்தினார் மேற்கு தாக்கங்களை மிகச் சரியாக அடையாளமிட்டு காட்டுகிறார் மேற்கின் வளர்ச்சி எவ்வாறு போனாலும் ஒட்டுமொத்த மனோநிலையிலும் அவர்களது சிந்தனைகள் ஏற்படுத்திய அஹ் பிழையான அதனால் ஏற்பட்ட படு மோசமான வீழ்ச்சியையும் அறிவு சுட்டிக்காட்டுகிறார் தடவாதத்திற்கும் இஸ்லாத்திற்கும் மத்தியில் மனிதன் நவீனகால சிந்தனை முகாம்கள் போன்ற புத்தகங்களில் இப்பகுதியை மிக விரிவாக பேசுகிறார் இன்றைய உலக ஒழுங்கு எதிர்நோக்கும் சிக்கல்களுக்கும் பிரச்சினைகளுக்குமான அடிப்படையை வழிகட்ட இச்சிந்தனை முகாம்களில் முன்வைத்தன என்ற வாதத்தையும் விளக்குகிறார் இப்பின்னணியில் உருவாகி இன்று உலகை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் கம்யூனிசம் முதலாளித்துவம் போன்ற கொள்கைகளை மிக கவனமாக பிழை காண்கிறார் கொள்கைகள் மனித வாழ்வுக்கு வழிகாட்ட எவ்விதத்திலும் தகுதி பெற மாட்டாது என்ற முடிவை பெறுகிறார் நவீன மேற்கத்தைய சிந்தனையையும் நவீன இஸ்லாமிய சிந்தனையையும் மிக நடுநிலையாக ஒப்பிட்டு பார்க்கிறார் அவர்களை விமர்சித்தது போன்று இன்றைய முஸ்லிம்களையும் எனது மனோன்மையையும் மிக கடுமையாக சாடுகிறார் மனித வாழ்வில் நிலையானதும் வளர்ச்சி உரக்கூடியது எனும் புத்தகத்தில் இன்றைய முஸ்லிம்களை பின்னரும் தலைப்புகளின் ஊடாக விமர்சிக்கிறார் நாமும் மேற்கும் எமது வழிகேடும் அவர்களது வழிகேடும் முஸ்லிம்களின் பணி முஸ்லிம் நாடுகள் ஆக்கிரமிக்கப்படுவதற்கான முதற் நாம் பலவீனமான நிலையில் என்பதை விளக்கும் முகம்மது குத்து இஸ்லாமிய வரலாற்றின் ஆரம்ப கட்டத்திலிருந்து படிப்படியான வீழ்ச்சியை அடைந்து வந்த முஸ்லிம் சமூகம் இன்று எல்லா துறைகளிலும் வீழ்ச்சி அடைந்துள்ளது என்பதை தனது இன்றைய எமது நிலை என்ற புத்தகத்தில் விளக்குகிறார் எமது வீழ்ச்சி ஏற்படுத்திய விளைவுகளை பின்னருமாறு பட்டியல் படுத்துகிறார் நம்பிக்கை பகுதியில் வீழ்ச்சி விஞ்ஞானம் பொருளாதாரம் கலாச்சாரத்தின் வீழ்ச்சி சிலுவை போராட்டம் சிந்தனை படையெடுப்பு பிரான்சிய புரட்சி ஐரோப்பிய புரட்சி ஐரோப்பிய வாழ் இறக்குமதி செய்யப்படும் என்று அது விரிந்து செல்கிறது மேற்கத்தைய சிந்த இஸ்லாமிய உலகில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக பின்வரும் வழிமுறைகளை கையாண்டதாகவும் விளக்குகிறார் கல்வியில் அறிமுகம் கற்பித்தலில் நவீன வசதிகளை ஏற்படுத்தல் மீடியா வசதிகளை விரிவுபடுத்தல் அஹ் மேற்கத்தைய வாழ் ஒழுங்கை அவற்றின் ஊடாக விளம்பரப்படுத்தல் பெண் விடுதலையை பேச்சு பொருளாக்குதல் அஹ் மேற்கத்தைய தத்துவம் கலை போன்றவற்றை சமூகத்திடம் அரசியல் ரீதியான மாற்றங்கள் இவ்வழி வழிபாடுகைகள் மூலம் மேற்கத்திய இஸ்லாமிய நாடுகளில் மிக துரிதமாக பரவியதோடு கவர்ச்சி காரணமாக முஸ்லிம்கள் மத்தியில் அங்கீகரிக்கவும் முஸ்லிம்கள் தமக்குரிய தனித்துவத்தையும் தமது கலாச்சாரத்தையும் புறக்கணிக்க ஆரம்பித்தனர் இஸ்லாமிய சமூக அமைப்பு மேற்கத்தைய சமூக அமைவிடமாக மாற்றமுறை ஆரம்பித்தது இந்நிலையை விளக்குவதற்காகத்தான் உஸ்தாத் முகம்மது குத்தூர் பின்வரும் ஹரிசு அடிக்கடி மேற்கோள் காட்டுவார் இஸ்லாம் அந்நியமாகவே தோற்றம் பெற்றது மீண்டும் அது அந்நியமான நிலைக்கு தள்ளப்படும் முகம்மது குத்தூப் வலியுறுத்திய இரண்டாம் பகுதி தீழ்ச்சியுற்றிருந்த இஸ்லாமிய சிந்தனையை நூல கட்டி எழுப்புவதற்கான வேலை திட்டத்தை கொன்று கொண்டு சென்றது இஸ்லாமிய கலைகளுக்கான அடிப்படைகளை அழகாக முன்வைத்தார் இஸ்லாமிய கலை அம்சங்கள் இஸ்லாமிய பயிற்றுவிப்பு முறை மனோசத்துவம் இஸ்லாமிய இயக்கங்கள் போன்ற பகுதிகளில் அவரது ஆய்வுகள் மலிந்து கிடக்கின்றன ஒவ்வொரு பகுதியையும் இங்கு விளக்குவது சாத்தியமற்றது இஸ்லாமிய பயிற்றுவிப்பு முறை எனும் அவரது புத்தகத்தையும் இஸ்லாமிய இயக்கம் பற்றி அவரது பார்வையையும் மிகச் சுருக்கமாக விளக்கலாம் என விரும்புகிறோம் இஸ்லாமிய பயிற்றுவிப்பு முறை எனும் உஸாத் முகமது குதிர்பின் புத்தகம் மிக அற்புதமானதோர் ஆகும் மூன்று நான்கு தடவைகள் குவானை மிக கவனமாக வாசித்த பயிற்றுவிக்கலாம் என்ற கருத்தை ஒளியில் பெற்றுக் கொள்கிறார் மனிதனை முழு வடிவில் பார்க்கிறார் அவனை மனிதனாக ஆய்வுக்குட்படுத்துகிறார் பயிற்றுவிப்பின் வழிமுறைகள் பற்றிய மிக சுருக்கமான அறிமுகத்தோடு புத்தகத்தை ஆரம்பித்திருக்கும் அவர் ஆன்மீகம் அறிவு உடல் ஆகிய மூன்று பகுதிகளும் மிக கவனமாக பயிற்றுவிக்கப்பட வேண்டும் என்பதை ஓரளவு விரிவாக விளக்குகிறார் மையப்பகுதி மனித உள்ளம் பற்றியது இப்பகுதியை மிக விரிவாகவே ஆய்வுக்கு படுத்துகிறார் மனித உள்ளம் கொண்டிருக்கும் ஒன்றுக்கொன்று முரண்பட்ட உணர்வுகளான பயம் எதிர்பார்ப்பு விருப்பு வெறுப்பு நடைமுறை கற்பனை தொற்றுநரக்கூடிய தொற்றுணர முடியாதவை புலநுறுப்புகளால் அறிந்துகொள்ள முடியுமானவை முடியாதவை தனிநபர் சமூகம் அஹ் கட்டாய கடமை மேலதிகமான கடமைகள் எதிர்நரை நேர்மறை பார்வைகள் போன்ற தலைப்புகளில் விலாவாரியாக விளக்குகிறார் உதாரணத்திற்கு எதிர்பார்ப்பு என்ற பகுதியை சுருக்கமாக பார்ப்போம் வகையான பயத்தை உணர்கிறது அதே நேரம் பல எதிர்பார்ப்புகளும் உள்ளன சிறந்த ஒவ்வொரு குழந்தையும் இதிரு பண்புகளையும் பெற்ற நிலையிலேயே பிறக்கின்றது இருளை பார்க்க பயப்படுகிறது தனிமையில் இருக்க பயப்படுகிறது கதிரையில் மோதி விழுந்து விடுமோ என பயப்படுகிறது அறிமுகம் இல்லாதவர்களை பார்த்து பயப்படுகிறது பாதுகாப்பிலே எதிர்பார்க்கிறது தாயின் அரவணைப்பை எதிர்பார்க்கிறது தந்தையின் வருகையை எதிர்பார்க்கிறது பிள்ளையின் வளர்ச்சியோடு முரண்பட்ட இவ்விரு பண்புகளும் வளர்ச்சி அடைகின்றன இவ்விரு பண்புகளுடனும் மனிதன் வாழ்வை எதிர்கொள்கிறார் அல்லது இரு பண்புகளும் அவனது வாழ் ஒழுங்கை மாற்றிவிடுகின்றன அவனது நடத்தை உணர்வு என்று எல்லா பகுதிகளிலும் அவற்றின் தாக்கங்கள் தென்படுகின்றன பயப்படுபவனின் முழு இலக்கு பணம் சம்பாதிப்பதாக இருக்கும் அந்தரங்கங்களுக்கு பயப்படுபவன் மோதிக்கொள்ளும் இடங்களை தவிர்த்தவனாகவே வாழ்க்கையை நிகர்த்துவான் பர்புறத்தில் அதிகாரத்தை விரும்புபவனின் வாழ்வு முறை முற்றிலும் வித்தியாசமாக அமைந்து விடுகிறது இவ்விரு உணர்வுகளையும் பயிற்றுவிக்கும் பயிற்றுவிப்பு நீக்கும் வடிவமைக்க எதிர்பார்ப்புகளை மனித உள்ளத்தில் ஏற்படுத்தும் வகையில் அதன் பயிற்றுவிப்பு முறை காணப்படுகிறது இவ்வாறு மனித உள்ளம் இயல்பாக பெற்றிருக்கும் முரண்பட்ட நில உணர்வுகளை மிக அழகாகவும் விளக்கும் உஸ்தாத் முகமது குத்தூர் இவ்வுணர்வுகளை எவ்வாறு பயிற்றுவிக்க வேண்டும் என்பது பற்றியும் விளக்குகிறார் இஸ்லாமிய இயக்கங்கள் பற்றிய உஸ்தாத் முகமது குதூரின் சிந்தனையை இவ்வாறு நோக்கலாம் இஸ்லாமிய செயற்பாட்டுக் களத்தில் பயிற்றுவிப்பின் முக்கியத்துவம் மனிதர்களை எவ்வாறு அழைப்பது போன்ற புத்தகங்களில் இயக்கம் பற்றிய தனது சிந்தனையை முன்வைக்கிறார் பொதுவாக இயக்கங்களை மதிக்கிறார் இஸ்லாமிய வெளிச்சியில் அவற்றின் பங்களிப்பை பாராட்டுகிறார் எனினும் விமர்சிக்கிறார் அரசியல் ஆழமான அறிவை பெற்றிருக்க வேண்டும் எனும் கருத்தை வலியுறுத்துகிறார் இயக்கத்தின் பின்வரும் நிலைப்பாடு பிள்ளையானது என்பதை தனது இஸ்லாமிய செயற்பாட்டுக் களத்தில் பயிற்சிவிப்பின் முக்கியத்துவம் எனும் புத்தகத்தில் விளக்குகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சதாம்சைன் குவைத்தை தாக்கிய போதும் அவர் அமெரிக்காவுக்கு எதிரானவர் என்ற காரணத்திற்காக பல இயக்கங்கள் சதாமு சார்பாக பேசினார் ஈராக் பகுதியில் இருக்கும் பௌதீக வளங்களை அமெரிக்கா தனக்கு சார்பாக பயன்படுத்த வேண்டிய தேவையில் இருந்த காலம் அது அப்பிரதேசத்தில் தலையிடுவதற்கான நியாயம் ஒன்றை அது தேடிக்கொண்டிருந்தது குவைத் மீதான சதாமின் படையெடுப்பு அமெரிக்கா தலையிடுவதற்கான நியாயத்தை ஏற்படுத்தி கொடுத்தது அத்துமூறலில் இருந்து குவைத்தை பாது என அது களத்தில் குதித்தது வியப்புக்கான ஒரு விடயம் இருக்கிறது ஈரா அமெரிக்க தூதுவராக இருந்த பெண் குவைத்தை ஆக்கிரமிப்பதற்கான பச்சை கொடியை சதாமுடன் கொடுத்த நிற்கின்றார் படையெடுப்பின் பின் அப்பெண் தலைமறைவாகி அமெரிக்கா தலையிடுவதற்கான சதாமின் நடவடிக்கைகளுக்கு இஸ்லாமிய இயக்கங்களும் அனுமதி வழங்கினர் என்பதுதான் கவலைக்குரியது அவர்களிடம் இருந்து பலவீனமான இரு வகையினரை துப்பாக்கியை கையில் தூக்குபவர்கள் இவர்கள் ஆயுதம் தூக்கி போராட முன்வந்தவர்கள் இவர்கள் இகிலாசுடன் செயற்பட்டாலும் எதிரிகளுக்கு முழு முழு உலக முஸ்லிம்களையும் பயங்கரவாதிகள் எனும் முத்திரையை பதிப்பதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்து விட்டார்கள் இஸ்லாத்தின் எதிரிகள் பயங்கரவாதிகளுடன் போராடுவதாக கூறிக்கொண்டு இஸ்லாத்தோடு போராடுகிறார்கள் அத்துடன் இஸ்லாம் கொலை செய்ய அனுமதிக்காதவர்களையும் ஆயுதம் தூக்கிய இஸ்லாமியவாதிகள் கொலை செய்து விடுகின்றனர் இஸ்லாம் பற்றிய பிழையான பார்வையை உலகிற்கு இவர்கள் முன்வைத்துள்ளனர் அடுத்த சாரா தம்மை ஜனநாயகம் மற்றும் அஹ் பன்மைத்துவத்தை பின்பற்றுபவர்களாக அடையாளப்படுத்திக் கொண்டார் இவ்வகையினரையும் உஸ்தாத் முகமதுகள் விமர்சிக்கிறார் இப்பகுதியில் உஸ்தாத் நவீன் இஸ்லாமிய அறிஞர்கள் பலரினரும் சிந்தனைகளோடு முரண்படுகிறார் இன்று துருக்கி துணிசியா போன்ற நாடுகளில் பின்பற்றப்படும் அரசியல் முறைமைகள் முகமது குத்தபின் சிந்தனையோடு நேரடியாகவே முரண்படுகின்றன ஜனநாயகத்தின் நல்ல பண்புகளை அவர் ஏற்றுக்கொள்கிறார் குடிமக்கள் நாட்டின் தலைவரை தெரிவு செய்யும் முறை ஆட்சியாளரை விமர்சிக்கும் உரிமை பொதுமகன் போன்ற பண்புகளை இவர் இஸ்லாத்தின் பண்புகளோடு ஒத்துப்போவதாக கருதுகிறார் எனினும் இஸ்லாமியாவை நடைமுறைப்படுத்தல் எனும் பகுதியிலே முரண்பட்ட கருத்தை முன்வைக்கிறார் ஹீத்தின் முக்கிய இஸ்லாமிய இயக்கங்களில் ஒன்றான இஸ்வானல் முஸ்லிம் அமைப்பின் சில நகர்வுகளை நிறைப்படுத்த முனைந்தார் மக்களை இவ்வாறு அழைப்பது எனும் புத்தகத்தில் இமாம் ஹசன் பன்னாவின் சில கருத்துக்களை குறைகாண்கிறார் இப்புத்தகத்தின் முதற் பகுதி நபியவர்கள் உருவாக்கிய உறுதியான முன்னணி படை சற்று விளக்குகிறது அபுபக்கர் உமர் உஸ்மான் ரலி அல்லா போன்றவர்கள் எவ்வாறு பயிற்சி வித்தார்கள் இஸ்லாமிய கோட்பாடு அவர்களின் ஏற்படுத்திய தாக்கம் போன்ற பகுதிகளை விரிவாக ஆய்வுக்குகிறார் அடுத்த பகுதி இஸ்லாமிய இயக்கம் இஸ்வானுல் முஸ்லிமும் அவசரப்பட்டமைக்கான காரணங்களும் அதன் மோசமான விளைவுகளும் எனும் தலைப்பில் ஆய்வு செய்கிறது இஸ்லாம் சமூகம் இடையிலான விடைவெளி தூரத்தை நுணுக்கமாக அளவிடாமை பொதுமக்களின் எதிரியின் அளவிடாமை இம்மூன்று காரணங்களும் இயக்கத்தை அவசரமான தீர்மானங்கள் எடுக்க தூண்டின இமாம் ஹசனுல் பன்னா நல்லதொரு பேச்சாளர் மனித உள்ளங்களை ஈர்க்கக்கூடியவர் கிட்டத்தட்ட இருபது மில்லியன் சனத்தொகையை கொண்டிருந்த எகிப்தில் இமாம் பண்ணாவுடன் அரை மில்லியன் மக்கள் குறிப்பாக இளைஞர்கள் ஒரே கால ஒன்று சேர்ந்தனர் எதிரிகள் விழித்துக் கொண்டனர் சர்வதேச எதிரிகள் உள்நாட்டு எதிரிகள் என எதிரிகள் அணி மிக பலம் அரை மில்லியன் இளைஞர்களும் இன்னும் பயிற்சி வைக்கப்படாதவர்கள் அரசாங்கம் அவர்களை ஒரு சிலரை சிறையில் இமாம் பண்ணாவுடன் எங்கிருந்தவர்கள் மிகச் இமாம் பன்னா காய்தா சுல்பா உருவாக்கத்திற்கு முன் பொதுமக்களை நாடி சென்றமே கொள்கை பற்றி அறிவில்லாதவர்களை இயக்கத்தவர்களாக காட்டியவை வழி சமநிலையின்றி எதிரியோடு காடிய விளைவுகளை பெற்று தந்ததாக உஸ்தாத் முகமது குதூப் விமர்சிக்கிறார் வலியுறுத்தியின் சுோம் அவர் பேசிய மோகத்துவம் கலை இலக்கியம் வரலாறு பயிற்சவிப்பு போன்ற பகுதிகளை அஹ் வரும் தொடர்களின் வணக்கம்